வானொலிக்காக திருத்தொண்ட தொகை விளக்க உரை வழங்குகிறார் திருவாரூர் சீனிவாசன் அவர்கள் ஈசனை வணங்கி இன்றைய தினம் அப்போதி அடிகளாரின் புராணத்தை பற்றி பார்ப்போம் நாயன்மார்கள் வரலாறில் இது பத்தாவதாக இன்று சிந்திக்க இருக்கின்றோம் நிலைமை போல சோழவள நாட்டின் காவிரி நதிக்கரையில திங்களை போல குளிர்ந்த சோலைகளுக்கு நடுவில்டியர் அடியார்களை ஆதலோடு பணிந்து உபசரிப்பார் களவு பொய் காமம் கோபம் முதலியவற்றை முற்றிலும் துறந்து மிகவும் நேர்த்தியாகவும் அன்பாகவும் நட்புடனும் ஆன்மீக சிந்தனையோடும் பழகக்கூடிய இவர் திருநாவுக்கரசு நாயனார் மீது உணரப்படலாம் அவர் சமணர்கள் அனைவரும் அவரை கடலில் எழுந்தபொழுது அற்புதமான திருப்பதிகத்தை பாடி கல்லையே தெப்பமாக மிதக்கச் செய்து கருணை கடலாம் சிவபெருமானுடைய மிகுந்த அனுகிரகத்தை பெற்றவர் அவர் அந்த திருவிளையாடல் எல்லாம் கேள்விப்பட்டிருக்க கூடிய வழி போக்கர்களுக்கான தண்ணீர் பந்தல் ஆகிய எல்லாவற்றிற்கும் திருநாவுக்கரசு நாயனாருடைய திருப்பெயரையே சூட்டி மகிழ்ந்தார் திருமடங்கள் அமைத்து அதில் மக்களுக்கு பல்வேறு கண்டாலும் அவர்களுக்கு திருத்தோண்டு திருநாவுக்கரசை மிகவும் அழகாக சொல்லுவார் ஆக ஒரு நாள் நாயனார் பல வணங்கி திங்கள அருகே உள்ள திருப்படனம் என்ற கிராமத்திற்கு சிவபெருமாணி பாட வந்தார் வரும் வழியில் அருளர் அருளாளரது திருவுள்ளம் போலவே மிகவும் குளிர்வான ஒரு இடமாக நுழைந்தார் அற்புதமாக அமுதங்கள் போன்ற பல்வேறு வகையான பானங்களையும் கொடுத்து சாப்பிட வேண்டுமாயின் சற்று பொறுத்திருங்கள் என்று வீய உபசாரங்களையும் செய்ததனாலே இந்த அப்போதி அடிகளார் யார் இவர் எங்கே இருக்கின்றார் ஏன் இவ்வாறு இந்த குடலுக்கெல்லாம் அமைத்து திருநாவுக்கரசர் என்ற பெயரை வைத்திருக்கிறார் வினவினார் இப்பொழுதுதான் அவர்கள் வீடு வெகு தொலைவில் என்று அவர்கள் அப்போது அடிகளாரனுடைய வீட்டை காட்டினார்கள் அந்தனர் பெருமானும் அங்கே சென்றார் திங்களூர் இடத்திற்கு வெளியே நின்ற அப்போதையடிகாசலுக்கு செல்லும்பொழுது வீடு தேடி வந்த சிவனடியார் ஒருவரை வேகமாக மண்மிசை பெருமானே அற்புதமான ஒரு வாய்ப்பு எனக்கு என்ன வேண்டும் என்று சொன்னீர்களே செய்கிறேன் என்று கூறினார் திருநாவுக்கரசு பெருமானோ தன்னை யார் என்று சொல்லிக்கொள்ளாமல் நீங்கள் இவ்வளவு சேவைகளை செய்கின்றீர்களே இந்த சேவைகளுக்கெல்லாம் தண்ணீர் பந்தல் மிக அற்புதமான சுமைதாங்கி கற்கள் போன்றவற்றை என்று விழவினார் அப்போது நாயனாரோ அதனை கேட்டு சிந்தை கலங்கினார் ஐயோ நீங்கள் நல்ல மொழிகளை சொல்லவில்லையே ஐயனே நாணமில்லாத சமணர்களோடு கூடி பல்லவ மன்னன் செய்த கொடு செயல திருத்தொண்டின் படுமையினால் அவர்களிடமிருந்து கல்லையே தெப்பமாக மிதக்கவிட்ட பெருமானுடைய பெயர் அல்லவா அது அந்த பெயரை அறியாத இந்த பவனத்தில் யாருமே இல்லையே அங்கனம் இருக்க சிவனடி வேடம் போன்ற நீங்கள் எவ்வாறு அந்த பெயரை மறக்கலாம் நீங்கள் யார் என்று வெகு கேள்வி கேட்கலாயினர் திருநாவுக்கரசரோ அப்போதைய அன்பின் பெருமையை அறிந்து மிகவும் சந்தோஷம் பட்டு அன்பரே அமன் சமயத்திலின்று கரையேறும் பொருட்டு சூளை நோயினால் ஆட்கொண்டு அன்பு நெறிக்கு வந்து பெற்றவனும் உயர்ந்த உணர்வில்லாதவனுமாகிய சிறியன்தான் திருநாவுக்கரசர் அடியன் நான் தான் என்று உறக்கச் சொன்னார் பல வருடங்கள் கிடைத்து காணக்கூடிய நபர் கண்ணே வந்து நின்றார் எவ்வாறு நாம் சாகித்து போவோமோ அதுபோல சாகித்து போய் கண்களில் கண்ணீர் சொரிய ஆனந்த கண்ணீர் பெருக சொற்கள் குளர உடம்பில் கோமங்கள் எல்லாம் விழுந்து வணங்கி அவர் தரிசித்தார் இந்த நாள் மகிழ்ச்சியான நாள் என்று ஆடினார் பாடினார் பெருமானை வளம் வந்து வளம் வந்து மண்மேசை வீழ்ந்தும் வீழ்ந்தார் வீட்டுக்குள் சென்று மனைவி மக்கள் மற்ற உறவினர்கள் நண்பர்கள் வேலையாட்கள் என அனைவரையும் மரியாதையின் பாலும் எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கு நீ உற்ற தொடராக இருந்து கொண்டிருப்பதாலும் உன்னுடைய திருநாமங்களையே எல்லாவற்றிற்கும் சூட்டினேன் என்று என் கண்முன்னே நிற்பது நான் காண கிடைக்காத பாக்கியம் என்று மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார் உணர்ச்சி தகுந்தோடு அழைத்தார் அறிமுகம் செய்து வைத்தார் தன்னுடைய மூத்த பிள்ளை அவரது பெயரும் திருநாவுக்கரசு என்று பெயர் வைத்திருந்தார் அவர் பெயரை சொல்லாமல் மூத்தவனே இங்கு வந்து ஐயனை தரிசனம் செய்ய உன்னுடைய பெயர் யாதோ என்று நாயனார் பெருமான் வாகிச பெருமான் கேட்க அப்போது அடிகளின் முதல் மனகன் எல்லாவற்றிலும் என்னையே சிந்தித்திருக்கின்ற உன்னை ஒரு நாள் சிந்திக்க வேண்டும் என்னோடு சேர்ந்து உண்ண வருந்து என்று சொல்லி அவருக்கு பெருமை சேர்த்தார் திருநாவுக்கரச நாயனார் திருநாவுக்கரச நாயனார் தன்னுடைய வீட்டில் அமுது சமதம் தெரிவித்ததே மிகப்பெரிய பாக்கியமாக கருதினார் மகனே நீ போய் குருந்து கொண்டு வா நற்குணம் அமைத்தர் ஏவியவுடன் திருநாவுக்கரசு தோற்றத்திற்குள் சென்று பெரிய வாழை மரமான ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அதனுடைய வளமையான குருத்தை வாழால் அறியும் பொழுது ஒரு கொடிய பாம்பு அவனை நீண்டியது பல வழியே தீய கையை சுற்றி கொண்டது ஆனாலும் பறித்த அந்த குருத்தினை வாழால் அறிந்த அந்த குருத்தினை பாம்பை விதறிவிட்டு கீழே விழாமல் மண் இரத்தமும் படாமல் மிகவும் நேர்த்தியாக பெற்றோரிடம் வந்து சொல்லி அந்த அமுது படைகளுக்கு எந்த விதமான துன்பமும் நேர்ந்து விடாமல் இடையூறும் நேர்ந்து விடாமல் அவருக்கு உணவு படைக்க ஏற்பாடு செய்வது போனார் ஆனாலும் கொடிய விஷமாகப்பட்டது மீண்டும் மீண்டும் வழிந்து கொண்டே இருந்தது அமுது செய்ய இந்த குழந்தை எவ்வாறு உதவி செய்ததோ அடுத்த மறுகணமே தாயிடம் வாழை இலையை கொடுத்த மறுகணமே கீழ் விழுந்து இறந்தான் இவனை வைத்து கொண்டு வருந்துதல் ஆகாது காரணம் எல்லாம் சிவபெருமானே கல்லை தெப்பம் போல் மிதக்க வைத்து காத்தருடைய இதன் தொடர்ச்சியை நாளைய நட்டினை பதிவில் கேட்டு மகிழலாம்